வணக்கம் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொதறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக திருநின்றோம் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய் சரவணன் நேற்றைய தனது கேள்விக்கான பல்களை காணலாம் ஒன்று தொழிற்புரட்சி முதன் முதல் ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து இரண்டு காவிரி நதி வங்காள பிரிகுடாவில் பூம்புகாரில் கலக்கிறது மூன்று தங்கப்போர்வை நாடு என அழைக்கப்படும் நாடு ஆஸ்திரேலியா இனி இன்றைய தின கேள்விகள் ஒன்று தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது இரண்டு நம் நாட்டில் முதன் முதலாக இரும்பு எக் தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் எது மூன்று இரண்டாம் உலக போர் முடிவடைந்த ஆண்டு எது இந்த கேள்விக்கான பெல்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்